வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று திரு பி இறையன்பு அவர்கள் எழுதியுள்ள மக்கட்பண்பு என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் அரம்போலும் கூர்மையறேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று திருக்குறள் ஒன்று உண்டு ஒருவன் எவ்வளவுதான் புத்தி கூர்மை உடையவனாக இருந்தாலும் அவனிடம் மனித நேயமும் மனித பண்பும் இல்லாமல் இருக்குமேயானால் அவன் ஒரு மரக்கட்டையை போன்றவன் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் மரம் என்று இந்த குரலில் குறிப்பிட்டிருப்பதை உயிருள்ள ஒரு தாவரத்தை குறிப்பதாக நாம் கருதக்கூடாது உயிருள்ள தாவரத்தை நாம் மரம் என்று சொல்லுவதில்லை வாழை என்கிறோம் புளியன் என்கிறோம் புங்கன் என்கிறோம் வேம்பு என்கிறோம் ஆனால் அது அறுபட்டு உயிரிழந்து சக்தி ஏற்று கிடக்கிற போதுதான் மரம் என்கிறோம் கட்டை என்கிறோம் பிறகு என்கிறோம் கட்டையாக கிடக்கிற மரத்தினால் வேர்விட முடியாது வளர முடியாது இலைகளை பரப்ப முடியாது பூக்களை தர முடியாது அந்த மரம் வண்டுகள் தங்கி செல்வதற்கோ பறவைகள் பாடசாலையாக்கி கொள்வதற்கோ பயன்படுவது இல்லை அது பட்டமரம் கட்டை மரம் எதற்கும் பயனில்லாத மரம் எப்போது ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் உயிர் துடிப்பில்லாமல் இருக்கிறானோ அவனிடம் அன்பை எதிர்பார்க்க முடியாது அவன் இதழ்களில் புன்னகையை பொருத்தி பார்க்க முடியாது அவன் கண்களில் கருணையின் கால் சுவடுகளை கூட காண முடியாது அவனுடைய நாக்கில் இனிமையை எதிர்பார்க்க முடியாது கைகளில் ஈகையை பார்க்க முடியாது அவன் கால்களில் உழைப்பை காண முடியாது அவன் முதுகில் பகிர்ந்து கொள்வதை காண முடியாது அப்படிப்பட்டவன் மிகுந்த கூர்மையானவனாக இருக்கலாம் புத்திசாலித்தனத்தில் மிக உயர்ந்தவனாக இருக்கலாம் மேடையிலே முழங்கலாம் மேன்மையாக கருத்துக்களை தரலாம் அவன் அறிவின் விசாலத்தை அடிக்கடி நினைத்துக் கொண்டே இருக்கலாம் ஆனாலும் அவன் உயிரிட்ட கட்டையை போன்றவன் தான் காரணம் அவனிடம் மனித பண்புகள் தலை தோங்கி இருக்க முடியாது ஒரு கட்டை மரம் ஆக வேண்டுமென்றால் அது வேட்டிருக்க வேண்டும் தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தோடு பிடிப்புகளோடு இருந்து வேர்களை விரித்து அதிலிருந்து சாரத்தை உறிஞ்சி மனித இயல்புகளோடு காய்த்து குழும்ப வேண்டும் அவனுடைய அறிவு கூர்மை யாருக்கும் அறிவு கூர்மையால் ஒரு சின்ன புல்லை கூட அவனால் உருவாக்க முடியாது அப்படிப்பட்டவன் எவ்வளவு சிறந்த நுண்ணறிவு பெற்றவனாக இருந்தாலும் மக்களால் புறக்கணிக்கப்படுவான் அறிவு என்பது இயற்கையால் நமக்கு அளிக்கப்படுகிறது அதை நம்முடைய சொத்து என்று சொல்ல முடியாது நாம் சார்ந்திருப்பவர்கள் நம் பெற்றோர்கள் நமது ஆசான்கள் அரசு நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் ஆகிய அனைவருக்குமே சொந்தம் நம் முன்னோர்களின் தோள்களில் ஏறி நின்று நாம் அறிவு சவாரி செய்கிறோம் அவர்கள் கண்டுபிடித்தவற்றின் பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் பிரதியாக ஏதாவது செய்ய என்பதை உணர வேண்டும் மனிதன் தன்னுடைய அறிவை பயன்படுத்துவதற்கு அடிப்படையான காரணங்களை அன்பை இரக்கத்தை நேயத்தை பெற்றிருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற மனப்பான்மையை பெற்றிருக்க வேண்டும் சிறந்த குணநலன்களை பெற்றிருக்க வேண்டும் எல்லோரையும் நேசிக்க கற்றிருக்க வேண்டும் அனைத்தையும் பகிர்ந்தளிக்கும் பரந்த மனப்பான்மையை பெற்றிருக்க வேண்டும் அப்போதுதான் அவன் பெற்றிருக்கிற அறிவு பயன் உள்ளதாக இருக்கும் இல்லாவிட்டால் அந்த அறிவு அழிப்பதில்தான் செலவிடப்படும் அழிப்பதில் அக்கறை உள்ளவனின் அறிவை காட்டிலும் அறிவு அறியாமை மேலானது அறிவை மேல் செலுத்துபவர்கள் மேன்மையடைகிறார்கள் கீழ் நோக்கி செலுத்துபவர்கள் சமுதாயத்தையும் தன்னையும் தாழ்த்திக் கொள்கிறார்கள் அதனால்தான் வள்ளுவர் கூறுகிறார் அறம்போலும் கூர்மையுடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் மரக்கட்டைகளை போன்றவர்கள் மக்கற்பண்பு என்கின்ற அடிப்படையான கூறு இல்லாமல் போனால் என்கிறார் என்ன மகத்தான வார்த்தைகள் மனித குலத்தை மகிழ்விக்கும் வார்த்தைகள் நன்றி வணக்கம்